குறைஷிகளின் சதி திட்டத்தை நபி சொல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களிடம் அறிவிப்பதற்காக அல்லாஹுவின் புறத்தில் வானவர் ஜிப்ரில் அலஹி சொல்லாத்து இறங்கி வந்தார் நீங்கள் ஹிஜ்ரா செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் நேரத்தையும் நிர்ணயம் செய்துள்ளான் குறைசிகளின் இத்திட்டத்தை முறியடிப்பதற்குரிய வழியையும் தெளிவுபடுத்தி எனவே இன்று இரவு நீங்கள் வழக்கமாக தூங்கும் விரிப்பில் தூங்க என்று வானவர் ஜிப்ரில் அலஹி சொல்லாத் கூறினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் மக்கள் எல்லாம் தங்களது இல்லங்களில் ஓய்வெடுத்துக் மதிய வேலையில் ஹிஜ்ராவின் திட்டத்தை உறுதி செய்து கொள்வதற்காக நபி சொல்லாஹ் அலைவாசல்ல அவர்கள் அபு வந்தார்கள் இதை பற்றி ஆயிஷாரோ அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் மதிய வேளையில் நாங்கள் வீட்டில் அமர்ந்திருந்த ஒருவர் அபு இதோ அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹ் அலைவசல்லம் முகத்தை மறைத்தவராக உங்களிடம் வந்திருக்கிறார் என்று கூறினார்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 எங்களிடம் வந்த நபி சொல்லாஹ் அலைவசல்லம் உள்ளே வர அனுமதி கேட்கவே அபுபக்கரதியு அனுமதி கொடுத்தார்கள் உள்ளே நுழைந்த நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அபுபக்கரிடம் உங்களுடன் இருப்பவர்களை உடனே வெளியேற்றுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அபுபக்ரதுல்லாஹ் வங்குவர்கள் அல்லாஹின் தூதரே நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இங்கு உங்கள் குடும்பத்தார்கள் தான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள் அப்போது நபி சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு மக்காவை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி கிடைத்து விட்டது என்றார்கள் அதற்கபுபக்கரது எல்லா அன்பு அல்லாஹுவின் தூதரே நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறவே நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் சரி என்றார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம்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 நுபாய் இப்ன ஹஜ்ஜாஜ் பதினொன்று முனபிக் இப்ன ஹஜ்ஜாஜ் ஆதாரம் ஜாது மகாது பொதுவாக நபிசல்லாஹ் அலைவசல்லாம் இஷா தொழுத பின் முன்னிரவில் தூங்கி இரவின் நடுநிசிக்கு பின் எழுந்து சங்கைமிகு பள்ளிக்குச் சென்று இரவு தொழுகைகளை தொழுவார்கள் அன்றிரவு அலிரதியோல்லா ஹொன்கு அவர்களை தனது விரிப்பில் படுத்து தனது எமன் நாட்டு பச்சை போர்வையை போர்த்தி கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் மேலும் எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு ஏற்படாது என்றும் அலிரதியோல்லாஹ் ஒன் அவர்களுக்கு கூறினார்கள் நன்கு இரவாகி அமைதி நிலவி மக்கள் உறங்கிய பின் கொலைகாரர்கள் ரகசியமாக நபிசல்லா அலைவச அவர்களின் இல்லம் வந்து வீட்டு வாசலில் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக நின்று கொண்டார்கள் அனைவரும் நிறைவேற்றிக் கொள்வோம் என்று எண்ணி இருந்தார்கள் சதித்திட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற உறுதியுடன் நம்பிக்கையுடன் இருந்தார்கள் அபுஜகல் மிகவும் கர்வமும் பெருமையும் கொண்டு சுற்றியிருந்த தனது தோழர்களிடத்தில் மிகவும் பரிகாசத்துடன் பின்வருமாறு கூறிக்கொண்டிருந்தான் நீங்கள் முகம்மதை பின்பற்றினால் அரபிகளுக்கும் அரபி அல்லாதவர்களுக்கும் அரசர்களாக ஆகிவிடலாம் நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் அப்போது உங்களுக்கு ஜோர்டான் நாட்டு தோட்டங்களைப் போல் சொர்க்கங்கள் உண்டு அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர் உங்களை கொன்றுவிடுவார் பின்பு நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் அங்கு நெருப்பில் நீங்கள் பொசுக்கப்படுவீர்கள் என்று முகமது கூறுகிறார் ஆனால் இன்று அவரது நிலையை பார்த்தீர்களா கிண்டலும் கேளியுமாக பேசினான் நடு நிசிக்கு பின் நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் தமது வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிக்கு செல்லும் நேரத்தை தங்களது சதித்திட்டத்தை நிறைவேற்ற தேர்வு செய்திருந்தார்கள் நடுநிசியை எதிர்பார்த்து விழித்திருந்தார்கள் அல்லாஹ் தனது காரியத்தில் அவனே மிகைத்தவன்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 பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம் ஆதலால் அவர்கள் எதனையும் பார்க்க முடியாது அல் குர் ஆன் அத்தியாய வசனம் ஒன்பது நபி சொல்லாஹு அலை வசல்லம் இந்த வசனத்தை ஓதியவர்களாக அங்கிருந்து வெளியேறி சென்றார்கள் அங்கிருந்த ஒவ்வொருவரின் மீதும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் மண்ணை தூவி இருந்தார்கள் பின்பு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 அவர் கூற அவர்கள் தங்கள் தலையில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாங்கள் அவரை பார்க்கவில்லையே எப்படி அவர் சென்றிருப்பார் என்று திகைத்தார்கள் இருப்பினும் கதவின் இடுக்கின் வழியாக வீட்டிற்குள் பார்த்தார்கள் அங்கு அலிரல் எல்லா அன்பு நபி என்று எண்ணி இதோ முகம்மது தூங்குகிறார் இது அவருடைய போர்வைதான் என்று கூறி அவர் வெளியேறுவதை எதிர்பார்த்தவர்களாகவே விடியும் வரை நின்றிருந்தார்கள் ஆனால் காலையில் விரிப்பிலிருந்து அலிரது அல்லாஹ் அன்கு எழுந்து வெளியே வருவதை பார்த்ததும் கைசேதமடைந்து நபி சொல்லாஹு அலைவாசலம் அவர்களை பற்றி விசாரிக்கவே அலிரது அல்லாஹ் அன்கு எனக்கு எதுவும் தெரியாது என்று விட்டார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாத் வீட்டிலிருந்து குகைவரை நபித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு சஃபர் மாதம் பிற இருபத்தி இரவில் அதாவது கிபி அறுநூற்று இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பனிரெண்டு அல்லது பதிமூன்றில் நபிஹூ அலிஹி வசல்லம் தனது வீட்டை விட்டு வெளியேறி உயிராலும் பொருளாலும் தனக்கு மிகுந்த உதவி ஒத்தாசை செய்து வந்த தனது தோழரான அபுபக்கர் அது அல்லாஹூ வீட்டிற்கு வந்தார்கள் பின்பு இருவரும் வீட்டின் பின்வாசல் வழியாக புறப்பட்டார்கள் விடியற் காலை உதயமாவதற்குள் மக்காவை விட்டு விட துரிதமாக பயணம் செய்தார்கள் குறைஷிகள் தங்களை மிக மும்முரமாக தேட முயற்சி செய்வார்கள் பொதுவாக மக்காவிலிருந்து வடக்கு நோக்கிய மதினாவின் பாதையைத்தான் கண்காணிப்பார்கள் என்பதால் முற்றிலும் அந்த பாதைக்கு எதிர் திசையில் உள்ள மக்காவிலிருந்து யமன் நாட்டை நோக்கிய தெற்கு திசையின் பாதையில் சென்றார்கள் இவ்வாறு ஐந்து மைல் நடந்ததற்கு பின் அங்குள்ள சவுர் மலையை சென்றடைந்தார்கள் இது ஏறுவதற்கு கடினமான பெரிய பாறைகளைக் கொண்ட உயரமான மலையாகும். இதனால் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் பாதங்கள் காயமடைந்தன எதிரிகள் தங்களின் பாத அடிகளை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக குதிகால்களின் மீது நீண்ட நேரம் நடந்து வந்ததால் தான் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் கால்கள் காயமடைந்தன என்றும் சிலர் கூறுகிறார்கள் காரணம் எதுவாயினும் சரியே மலையில் நபிசல்லாஹு அலைவசம் அவர்களால் ஏற இயலவில்லை ஆகவே நபி சொல்லுல்லாஹூ அலைவாசல்ல அவர்களை அபுபக்கரோதியாஹ் அன்கு சுமந்து கொண்டு மலையின் உச்சியில் உள்ள குகைக்கு சென்றார்கள் அக்குகைக்கு வரலாற்றில் தவறு குகை என்று கூறுகின்றனர் இருவரும் குகைக்குள் நபி சொல்லுள்ளாஹு அலை வசல்லம் அவர்களும் அவர்களது தோழரும் குகையை அடைந்தபோது அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது நான் தான் முதலில் நுழைவேன் அதில் ஏதாவது தீங்குகள் இருப்பேன் அதனால் பாதிப்பு எனக்கு ஏற்படட்டும் உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று அபு பக்கரோ எல்லாகும் கூறி உள்ளே நுழைந்தார்கள் அக்குகையை சுத்தம் செய்து அதிலிருந்த ஓட்டைகளில் ஒரு ஓட்டையை தனது கீழாடையின் ஒரு பகுதியை கிழித்து அடைத்து மற்ற ரெண்டு ஓட்டைகளை தனது கால்களை கொண்டு அடைத்துக் பின்பு நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை உள்ளே அழைக்கவே அவர்கள் உள்ளே நுழைந்து அபுபக்கரின் மடியில் தனது தலையை வைத்து தூங்கிவிட்டார்கள் சிறிது நேரத்தில் அபுபக்கரோடையெல்லாம் அன்பு காலில் ஏதோ ஒன்று விடவே வலியினால் வேதனை அடைந்த அவர்கள் நபி சொல்லாஹ் அலை வசலம் விழித்துக் கொள்வார்களே என்ற பயத்தில் அசையாமல் இருந்துவிட்டார்கள் எனினும் வழியின் வேதனையால் அவர்களின் கண்களில் கசிந்த நீர் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களின் முகத்தை நனைத்தது விழித்து பார்த்த நபி அவர்கள் அபுபக்ரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்னை ஏதோ தீண்டிவிட்டது என்று அவர்கள் கூறவே நபி சொல்லாஹ் அலை வசல்லம் தங்களது உமிழ் நீரை அவ்விடத்தில் தடவ அவர்களது தூரமானது ஆதாரம் மிஷ்காத் இருவரும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று இரவுகள் குகையில் தங்கியிருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது பாரி அபுபக்கும் அப்துல்லாகும் அங்கு சென்று இரவு தங்குவார் இதை பற்றி ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் அப்துல்லா புத்திசாலியான நல்ல அறிவுள்ள வாலிபராக இருந்தார்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 இவ்வாறு மூன்று இரவுகள் அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் ஆதாரம் சஹீ உல் புகாரி அதிகாலையில் அப்துல்லா இப்னு அபுபக் ரதி சவுர் குகையிலிருந்து வெளியேறி மக்காவிற்கு செல்லும் போது ஆமிர் இப்னு ஃபுகைராஹ் கு தனது ஆடுகளை அப்துல்லாவின் காலடி தடங்கள் மீது ஓட்டிச் அவற்றை அழித்து விடுவார் ஆதாரம் இப்னுஷாம் நபிஸ்லாஹ் அலைவசம் தப்பித்து விட்டார்கள் என்ற செய்தியை காலையில் குறைசிகள் உறுதியாக தெரிந்து கொண்ட போது அவர்களுக்கு பைத்தியமே பிடித்து விட்டது நபி சொல்லுல்லாஹ் அலைவசலம் அவர்களை பற்றி அலிரோது எல்லா அன்பு அவர்கள் விசாரித்த போது அவர்கள் சரியாக பதில் கூறாததால் அவர்களை கடுமையாக அடித்து காபாவுக்கு இழுத்து வந்து சில மணி நேரம் அங்கேயே பிடித்து வைத்திருந்தார்கள் ஆதாரம் தாரிக் தபாரி அலிரது எல்லாஹோ அணுகு அவர்களிடம் எந்த செய்தியும் கிடைக்காததால் அபுபக்கரின் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினார்கள் கதவை திறந்து வெளியே வந்த அபுபக்ரின் மகளார் அஸ்மாவிடம் உனது தந்தை எங்கே என்றார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக எனக்கு தெரியாது என்றார் அவர் இந்த பதிலை கேட்ட தீயவன் அபுஜகல் அவரது கன்னத்தில் அறைந்தான் இதனால் அவரின் காது தோடு அருந்து கீழே விழுந்தது ஆதாரம் இப்னு உடனே அவசரமாக ஆலோசனை சபையை கூட்டிய குறைச்சிகள் நபி சொல்லாஹ் அலைவாசலாம் அவர்களையும் அபுபக்ரையும் பிடிப்பதற்கு அனைத்து வழிகளையும் கையாள வேண்டும் என முடிவு செய்தார்கள் மக்காவிலிருந்து வெளியேறும் அனைத்து திசைகளையும் ஆயுதம் வீரர்களின் கடுமையான கண்காணிப்புக்கு உள்ளாக்கினார்கள்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 காலடி நிபுணர்கள் நபி சொல்லா அலைவாசம் அவர்களையும் அபுபக்ரையும் சல்லடை ஒட்டு மலைகள் பாலை வனங்கள் காடுகள் பள்ளத்தாக்குகள் என அனைத்து இடங்களிலும் வளைவீசி தேடினார்கள் ஆனால் அகிலங்களின் இறைவனான அல்லாஹின் பாதுகாப்பில் உள்ளவர்களை அவர்களால் எப்படி கண்டுகொள்ள முடியும் எதிரிகள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை தேடி அலைந்து அவர்கள் தங்கியிருந்த குகை வாசலை வந்தடைந்தார்கள் இதை பற்றி அபுபக்கரோ எல்லா கூறுகிறார்கள் நான் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடன் குகையில் தங்கியிருந்த போது எனது தலையை உயர்த்தி பார்த்தேன் அப்போது எதிரிகளின் பாதங்கள் தெரிந்தன நான் அல்லாஹுவின் தூதரே அவர்களில் யாராவது தங்களது பார்வையை தாழ்த்தினால் நம்மை பார்த்து விடுவார்களே என்று கூறினேன் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அபுபக்கரே சும்மா இருங்கள் நம் இருவருடன் அல்லாஹ் மூன்றாம்வனாக இருக்கின்றான் என்றும் மற்றொரு அறிவிப்பில் அபுபக்கரே அல்லாஹ் மூன்றாம்வனாக இருக்கும் இருவரை பற்றி உமது எண்ணம் என்ன அப்படியிருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று கூறினார்கள் ஆதாரம் சஹீ உல் புகாரி நபி சொல்லாஹ் அலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹு வழங்கிய மாபெரும் அற்புதமாகும் இது சில எட்டுகளே நபி சொல்லலாஹ் அலிவசலம் அவர்களுக்கும் எதிரிகளுக்கும் இருந்தன எனினும் தேடி வந்தவர்களால் நபி அவர்களையும் அவர்களுடைய தோழரையும் பார்க்க முடியாமல் திரும்பிவிட்டார்கள் மதினாவின் வழியினிலே குறைஷிகளின் வேகம் அடங்கியது அவர்களின் தேடும் வேட்டை தனிந்தது நபி சொல்லலாஹு அலைவாசலம் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அவர்களது கோபத்தி அணைந்தது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 மதினா வரை தங்களுக்கு வழிகாட்டியாக அப்துல்லா இப்னு உரைகி லைசி என்பவரை நபி சொல்லா ஹலிவசம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் கூலிக்கு பேசியிருந்தார்கள் இவர் முஸ்லீமாக இல்லாமல் குறைஷிகளின் மதத்தை பின்பற்றியவராக இருந்தும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு தங்களது இரண்டு ஒட்டகங்களையும் அவரிடம் ஒப்படைத்தார்கள் மேலும் மூன்று இரவுகள் கழித்து சவுர் மலையின் குகைக்கு வருமாறு அவரிடம் நேரம் குறித்திருந்தார்கள் முதல் ஆண்டு செப்டம்பர் பதினாறு கிபி 622 இருபத்தி ரபியுல் அவ்வல் முதல் பிறை திங்கள் இரவு அப்துல்லா இப்னு உரைகித் ரெண்டு ஒட்டகங்களுடன் அவர்களிடம் வந்து சேர்ந்தார் இதற்கு முன் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அபுபக்கரிடம் அவரது வீட்டில் ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது அல்லாஹுவின் தூதரே எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இதோ எனது ரெண்டு ஒட்டகங்களில் சிறந்ததை நீங்கள் எடுத்துக் என்று அபுபக்கர் அதி அல்லாஹ் கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாசலம் அதற்குரிய கிரையத்திற்கு பகரமாக நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தார்கள்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 என்ற பெயர் அல்லாஹுவின் தூதரும் அபுபக்கரும் அவர்களுடன் ஆமிர் இப்னு ஃபொகைராவும் பயணமானார்கள் வழிகாட்டியான அப்துல்லா இப்னு உரைகித் கடற்கரை வழியாக அவர்களை அழைத்துச் சென்றார் யாரும் நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்களை பின்தொடர்ந்து விடக் கூடாது என்பதற்காக முற்றிலும் மாறுபட்ட வழியில் அழைத்துச் சென்றார் முதலில் தெற்கு நோக்கி யமன் நாட்டை நோக்கி செல்லும் பாதையில் சென்று பின்பு கடற்கரை நோக்கி மேற்கு வழியாக சென்று பின்பு அங்கிருந்து செங்கடலின் கரையை நோக்கி வடக்கு அழைத்துச் சென்றார் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் வழியில் எந்தெந்த இடங்களை கடந்து சென்றார்கள் என்பது பற்றி இப்னு இஸ்ஹாக் ரஹத்துல்ல கூறுவதை பார்ப்போம் இப்னு உரேகித் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களையும் அபுபக்ரையும் மக்காவின் தெற்கு திசையில் அழைத்துச் சென்று கடற்கரை வந்தவுடன் உஸ்வான் என்ற ஊரின் எல்லை சென்று அமஜ் என்ற ஊரின் எல்லையை அடைந்தார் பின்பு அங்கிருந்து குருக்கு வழியில் குதைத் என்ற ஊருக்கு வந்து பின்பு கர்றார் அங்கிருந்து சனியத்துல் மர்ரா அங்கிருந்து லிக் எனும் காட்டு வழியாக சென்றார் பின்பு மிஜாஜ் காட்டு வழியாக வந்து பின்பு துல்குழுவை பின்பு தீகஸ் ஜதாஜித் அஜ்ரத் வலியாக வந்து அங்கிருந்து திக் காட்டு வலியாக அபாபித் சென்றடைந்து பின்பு அங்கிருந்து ஃபாஜா சென்றடைந்து பாஜாவிலிருந்து அர்ஜி என்ற இடத்தில் தங்கி பின்பு ரகூபா என்ற ஊரின் வலதுபுறம் உள்ள சனியத்துல் ஆயிர் என்ற ஊரின் வழியாக சென்று ரீஹம் என்ற பள்ளத்தாக்கில் இறங்கி குபாவுக்கு அழைத்து சென்றார் ஆதாரம் இப்னு வழியில் நடந்த சம்பவங்களில் சிலவற்றை நாம் பார்ப்போம்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 நல்ல நிழல் இருந்தது நபி சொல்லா ஹலைவசலம் தூங்குவதற்காக அங்கு இடத்தை சரி செய்து விரிப்பை விரித்தேன் பின்பு அல்லாஹுவின் தூதரே நீங்கள் தூங்குங்கள் நான் உங்களை சுற்றி பார்த்துக் என்று கூறினேன் நபி சொல்லல்லா ஹலைவசலம் தூங்கிக் கொண்டார்கள் நான் அவர்களை சுற்றி பார்த்து அப்போது ஒரு ஆட்டிடையர் தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்த்துக் நிழல் தேடி அப்பாறையை நோக்கி வந்தார் நான் அவரிடம் நீ யாரின் அடிமை என்று கேட்டவுடன்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 அவர் தடிப்பமான பாத்திரத்தில் கொஞ்சம் பால் கறந்து கொடுத்தார் நான் நபி சொல்லா ஹலைவாசலம் தண்ணீர் குடிப்பதற்காகவும் ஒழு எடுத்து வந்த சிறிய பாத்திரத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணீரை பாலில் கலந்து பால் குளிர்ந்தவுடன் நபி சொல்லலா ஹலைவசலம் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் என்றிருந்தேன் ஆனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எழுப்ப மனமில்லாததால் அவர்கள் விழிக்கும் வரை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் அவர்கள் விழித்தவுடன் அல்லாஹுவின் தூதரே இந்த பாலை குடியுங்கள் என்றேன் நான் திருப்தி அடையும் வரை நபி சொல்லாஹ் அலையுவசலம் பாலை குடித்தார்கள் பின்பு நபி சொல்லு அலை என்ன பயணிக்க இன்னும் நேரம் வரவில்லையா என்று கேட்கவே ஆம் நேரம் வந்துவிட்டது என்று கூறினேன் பின்பு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் ஆதாரம் புகாரி ரெண்டு அபுபக்கரோதையெல்லா பொதுவாக நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் செல்லும் வழக்கம் இருந்தார்கள் அவர்கள் வயோதிக தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள் நபிசுல்லா அலைவசம் வாலிப தோற்றமுடையவர்களாகவும் மக்களுக்கு இருந்தார்கள் அப்போது இடையில் யாராவது அபுபக்கரவது அவர்களை பார்த்து உனக்கு முன் செல்பவர் யார் என்று கேட்டால் எனக்கு வழிகாட்டுவோர் என்று கூறுவார்கள் கேட்டவர் பயணப்பாதையை காட்டக்கூடியவர் என்று விளங்கிக் கொள்வார் அபுபக்கரவதி எல்லாம் அவர்களோ நன்மைக்கு வழிகாட்டுவோர் என்ற பொருளை மனதில் எண்ணிக்கொள்வார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி மூன்று அல்லது மூன்றாவது நாளில் குஜாயி கிளையைச் சேர்ந்த உம்மு மகபத் என்ற பெண்ணின் ரெண்டு கூடாரங்களை கண்டார்கள் அந்த கூடாரங்கள் மக்காவிலிருந்து நூற்றி முப்பது தூரத்தில் உள்ள குதைத் என்ற ஊரின் எல்லையில் முஷல்லல் என்ற இடத்தில் இருந்தது இந்த உம்மு மஹபத் வீரமும் துணிவு மிக்கவராவார் இவர் எப்போதும் தனது கூடாரத்தின் வெளியில் அமர்ந்து கொண்டு தன்னை கடந்து செல்பவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கி வருவார்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 அவர் இது ஆட்டு மந்தையுடன் சேர்ந்து மேய்ந்து வர முடியாத அளவுக்கு பலவீனமான ஆடு என்றார் அது பால் தருமா என்று நபி சொல்லாஹ் அலைவசம் கேட்டார்கள் அது மிக மெலிந்ததாயிற்று என்று அந்த பெண் கூறினார் நான் அந்த ஆட்டில் பால் கலந்து கொள்ள எனக்கு அனுமதி அளிக்கிறாயா என்று நபி சொல்லாஹ் அலைவசம் கேட்க எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அதில் பால் இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் என்றார் அந்த பெண் அல்லாஹுவின் தூதர் சல்லை வசலம் பிஸ்மில்லாஹ் அல்லாஹுவின் பெயரால் என்று கூறி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுவின் அருளால் ஆட்டி மடி பாலால் நிரம்பிச் சொட்டியது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 பார்த்தவுடன் ஆச்சுக்கு எ கிடைத்தது வீட்டில் ஆடு இல்லை மற்ற ஆடுகளும் இருந்தன எப்படி உனக்கு பால் கிடைக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் மீது சத்தியமாக ஒரு நல்ல பாக்கியம் பெற்ற மனிதர் இங்கு வந்தார் அவர் இப்படி இப்படி எல்லாம் பேசினார் அவரின் நிலை இப்படி இப்படி இருந்தது என்று வருணித்தார் அதற்கு அவர் மீது ஆணையாக குறைசிகள் தேடும் மனிதராகத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று கூறி அவரை பற்றி முழுமையாக எனக்கு விவரித்து கூறு என்றார் அந்த பெண் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் அழகிய பண்புகளை கேட்பவர் கண்முன் காண்பது போன்று வர்ணித்து கூறினார் இன்ஷா அல்லாஹ் இந்த நூலின் இறுதியில் அந்த நாம் காண்போம் அப்போது அபு மகத் அல்லாஹி மீது ஆணையாக இவர் குறைஷிகள் தேடும் மனிதர்தான் குறைசிகள் இவரை பற்றி ஏராளம் கூறியிருக்கிறார்கள் நான் அவருடன் தோழமை கொள்ள வேண்டும் என்று திட்டமாக நினைத்திருந்தேன் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நான் அதை செய்வேன் என்றார் மக்காவில் உள்ளவர்களோ உயர்ந்த சப்தம் ஒன்றை செவி ஆனால் அந்த சப்தம் கொடுப்பவரை அவர்கள் பார்க்க முடியவில்லை அந்த சப்தம் என்னவென்றால் அர்ஷின் அதிபதியான அல்லாஹ் நற்கூலி வழங்கட்டும் உம்மு மகவதின் கூடாரத்தில் தங்கிச் சென்ற இரு தோழர்களுக்கு அவர்கள் நலமுடனே தங்கி நலமுடனே போனார்கள் முகம்மதுக்கு தோழராகும் பாக்கியம் பெற்றவர் வெற்றியடைந்தார் குசை வம்சமே என்ன கைசேதம் தலைமையையும் உங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கிவிட்டான் காபு குடும்பத்துக்கு வாழ்த்துகள் பல அவருடைய திருமதியின் இல்லம் அருமையானது அது இறை விசுவாசிகளுக்கு தங்குமிடமானது உங்கள் சகோதரியிடம் ஆடு பாத்திரம் பற்றி வினவுங்கள் நீங்கள் ஆற்றிடம் கேட்டால் அதுவும் சான்று பகரும் அஸ்மா பின் தபு எல்லா ஹன்கா கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் எங்கு சென்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் அப்போது மக்காவின் கீழ்பகுதியில் இருந்து ஒரு ஜின் இக்கவிதைகளை பாடியது மக்கள் சப்தம் வரும் திசையை நோக்கி சப்தத்தை கேட்டுக்கொண்டே சென்றார்கள் ஆனால் பாடுவது யார் என்று தெரியவில்லை பின்பு அந்த சப்தம் மக்காவின் மேல் வழியாக மறைந்து விட்டது அந்த ஜின்னின் சப்தத்தை கேட்டபோது நபி சொல்லாஹு அலைவாசலம் மதீனாவை நோக்கி சென்றிருக்கலாம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆதாரம் ஜாது மகாத்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 நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களிடம் உங்களது கூட்டத்தினர் உங்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு சன்மானம் உண்டு என அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் எனவே மக்கள் உங்களை பிடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற வெறியில் உள்ளார்கள் என்று கூறினேன் நான் அவர்களிடம் என்னிடம் இருந்த பிரையான உணவையும் சாமான்களையும் அவர்கள் எடுத்துக் கொள்வதற்காக அவர்கள் முன்வைத்தேன் ஆனால் அவர்கள் அதிலிருந்து எதையும் எடுத்துக் மேற்கொண்டு என்னிடம் எதுவும் விசாரிக்கவும் இல்லை இருப்பினும் எங்களின் செய்திகளை மறைத்துவிடு என்று மட்டும் கூறினார்கள் நான் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் எனக்காக பாதுகாப்பு பத்திரம் ஒன்று கொடுக்குமாறு கூறினேன் நபி சொல்லாஹ் அலைவசம் ஆமீர் இப்னு ஃபுகைராவிடம் கூறவே அவர் எனக்கு சிறிய துண்டு தோளில் எழுதி கொடுத்தார் பின்பு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் சென்று விட்டார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி அபுபக்கரோதையெல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது எதிரிகள் எங்களை வலைவீசி தேடினார்கள் ஆனால் சுராக்கா இவனு மாலிக் இவனு ஜூக் வேறு எவராலும் எங்களை கண்டுகொள்ள முடியவில்லை சுராக்கா எங்களுக்கு அருகாமையில் வந்தவுடன் அல்லாஹுவின் தூதரே இதோ நம்மை தேடி வந்துவிட்டார்கள் என்று நான் கூறினேன் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் நாற்பது எங்களை விட்டு திரும்பிய மக்கள் எங்களை தேடிக்கொண்டிருப்பதை பார்த்தார் அவர்களிடம் உங்களுக்காக நான் இங்கு எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன் நீங்கள் இங்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி மக்களை திசை காலையில் நபி சொல்லா ஹலிவசல்லம் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தவர் மாலையில் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் பாதுகாவலராக மாறினார் ஆதாரம் ஜாது ஐந்து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 பின்பு நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் இஷா தொழுகியை தொலைவைக்க அவர்கள் அனைவரும் இஷா தொழுதார்கள் புரேதா ரதி அல்லாஹ் தங்களது கூட்டத்தினரிடமே தங்கியிருந்து விட்டு உகுது போர் நடந்த பின்பு நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் வந்தார் புரேதாவின் மகன் அப்துல்லா ரதி அல்லாஹ் ஹான்கு அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் வழக்கம் நல்ல பெயர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் சகுரம் பார்க்க மாட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் மதீனாவை நோக்கி ஹிஜிரா சென்று கொண்டிருக்கும் போது எனது தந்தை புரைதா தங்களது குடும்பத்தினர் பனு சனங்களில் வந்து கொண்டிருந்தார் அவரை சந்தித்த நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அபுவக்கரிடம் நாம் பாதுகாப்பு பெற்றுவிட்டோம் என்றார்கள் ஏனென்றால் அஸ்லம் என்றால் மிகுந்த பாதுகாப்பு பெற்றவர் என்பது பொருள் பின்பு நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவரிடம் நீர் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்டார்கள் அவர் சகம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றார் நபி சொல்லாஹ் அலைவசம் அபூக்கரிடம் உமது அம்பு வெளியாகிவிட்டது எதிரிகளிடமிருந்து நாம் தப்பித்துக் கொண்டோம் என்று கூறினார்கள் ஆறு நபி சொல்லாஹ் அலைவசம் வழியில் அஸ்லம் கிளையைச் சேர்ந்த அபு ஔஸ் தமீம் இபுன ஹஜரை அல்லது அபு தமீம் அவுஸ் இபுன ஹஜரை சந்தித்தார்கள் அவர் அர்ஜு என்ற இடத்தில் ஜுஹ்பா ஹர்ஷா என்ற இரண்டு மலைகளுக்கிடையில் தனது கொளுத்த ஒட்டகங்களை அழைத்துச் சென்று கொண்டிருந்தார் அப்போது நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களும் அபுபக்கரும் ஒரே ஒட்டகத்தில் இருந்தார்கள் காரணம் நபி அவர்களுடன் இருந்த அபுபக்கரோடையொல்லாக அனுகு அவர்களை தவிர மற்ற இருவரும் அவர்களுடைய ஒட்டகங்களுடன் வர தாமதமாகிவிட்டதால் இவர்கள் இருவரும் ஒரே ஒட்டகத்தில் வந்தார்கள் அப்போது அபு அவுஸ் தனது ஒட்டகங்களில் நல்ல ஆண் ஒட்டகை ஒன்றை அபுபக்கருக்கு வழங்கி பயணிக்க வைத்தார்கள் பின்பு தனது அடிமை மசூதையும் அவர்களுடன் வழிகாட்டுவதற்காக அனுப்பி வைத்தார்கள் மேலும் தனது அடிமையிடம் யாரும் செல்லாத தனி வழியில் இவர்களை அழைத்துச் செல் இவர்களை விட்டு எங்கும் நீ பிரிந்து சென்று வேண்டாம் என்று கூறினார் ஆதாரம் அசதுல் காபா அந்த அடிமை நபி சொல்ல அலி வசல்லாம் அவர்களையும் அபுபக்கரு அனு அவர்களையும் பத்திரமாக அழைத்து வந்து மதினாவில் சேர்த்தார் பின்பு நபி சொல்லாஹ் அலைவாசலம் அந்த மஸ்வூதிடம் உனது எஜமானது ஒட்டகங்களின் கழுத்துகளில் ரெண்டு வளையங்களை கொண்டு அடையாளம் என்று கூறி அவரை அவரது எஜமான அனுப்பி வைத்தார்கள் உகுது போர் நடந்த மக்காவிலிருந்து இணை வரும் செய்தியை அவுஸ் தனது அடிமை மஸ்வுதை அர்ஜிலிருந்து கால்நடையாகவே அனுப்பி நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு அறிவித்து வரச் செய்தார் உகுது போர் நடந்து நபிசல்லாஹ் அலை வசல்லம் மதினாவிற்கு திரும்பியவுடன் இவர் இஸ்லாமை ஏற்று அர்ஜிலேயே ார் ஆதாரல் காபா ஏழு இடத்தில் வியாபாரத்திற்காக சென்று திரும்பிக் கொண்டிருந்த ஜுபைர் அவர்களுடன் இருந்த மற்ற முஸ்லிம் வியாபாரிகளையும் சந்தித்தார்கள் அப்போது நபி அவர்களுக்கும் அபுபக்ருக்கும் வெண்மையான ஆடைகளை ஜுபைர் அணிவித்தார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி நபி சொல்லுள்ளாஹு அலி வசல்லாம் அவர்கள் குபாவில் நபித்துவத்தின் பதினான்காவது ஆண்டு அதாவது ஹிஜ்ராவின் முதல் ஆண்டு ரபியுல் அவங்கள் பகல் கிபி செப்டம்பர் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் குபாவிற்கு வந்திறங்கினார்கள் ஆதாரம் உர்வா இபைர் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் மக்காவிலிருந்து வெளியேறிவிட்ட செய்தியை மதினாவில் வாழும் முஸ்லிம்கள் கேட்டவுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மதினாவிற்கு வெளியில் உள்ள ஹர்ரா என்ற இடத்திற்கு வந்து காத்திருப்பார்கள் மதிய வெயில் கடுமையானவுடன் மீண்டும் மதினாவிற்கு வந்து விடுவார்கள் ஒரு நாள் மிக நீண்ட நேரம் எதிர்பார்த்திருந்து விட்டு மதினாவுக்கு திரும்பினார்கள் அது யூதர்களில் ஒருவன் ஏதோ ஒன்றை பார்ப்பதற்காக தனது கோட்டை மீது ஏறினான் நபி அவர்களையும் நபி தோழர்களையும் வெண்மையான ஆடை அணிந்து வருவதை பார்த்தவுடன் ஓ அரபுகளே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த இதோ வருகிறது என்று உயர்ந்த சப்தத்தில் கூறினான் முஸ்லிம்கள் தங்களின் ஆயுதங்களை கூறுகிறார்கள் மக்கள் பரபரப்புடன் அங்கும் இங்கும் ஓடுவதாலும் வரவேற்கும் உற்சாகத்தில் குரலை உயர்த்தி பேசுவதாலும் ஏதோ ஒன்று வேகமாக விழுந்தது போன்ற பலத்த சப்தம் கேட்டது அம்ரு குடும்பம் வசிக்கும் பகுதியிலிருந்து தக்பீர் முழக்கம் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற சப்தம் பிளந்தது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வருகையின் மகிழ்ச்சியால் முஸ்லிம்கள் தக்பீர் முழங்கினார்கள் நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களை சந்திக்க விரைந்தார்கள் வாழ்த்து கூறி சூழ்ந்து நின்று வருக வருக என வரவேற்றார்கள் நபி அவர்கள் அமைதி தவள வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அவரை பாதுகாப்பவனாக இருக்கின்றான் அன்றி ஜிப்ரயிலும் நம்பிக்கையாளர்களில் உள்ள நல்லடியார்களும் இவர்களுடன் மற்ற வானவர்களும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள் அல் குர் அத்தியாயம் அறுபத்தி வசனம் நான்கு என்ற வசனம் இறங்கியது உர்வா இப்னு ஜுபேர் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்களை வரவேற்ற போது அவர்கள் மக்களுடன் வலதுபுறமாக சென்று அம்ரு இப்னு அவளையாருடன் தங்கினார்கள் அது ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாகும் நபி அலைவசம் அமைதியாக அமர்ந்து கொள்ளவே அபுபக்கரையல்லாக அணுகு அவர்கள் நபி அவர்களுக்கு அருகில் அன்சாரிகளில் நபி அவர்களை பார்த்திராதவர்கள் நபி அவர்களை சந்தித்து சலாம் கூறுவதற்காக வந்தபோது அபுபக்கரை நபி என நினைத்து அவருக்கு சலாம் கூறிக்கொண்டிருந்தார்கள் நபி அவர்களின் மீது வெயில் படவே அவ்வக்கரது நிழல் தந்தார்கள் அப்போதுதான் நபி யார் என்பதை மக்கள் விளங்கிக் கொண்டார்கள் மதினாவில் எங்கு பார்த்தாலும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை வரவேற்க மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அது போன்ற ஒரு நாளை வரலாற்றில் மதினா கண்டதில்லை நபி சொல்லாஹு அலி வசல்லம் குபாவில் குல்சூம் இப்ன ஹத்ம் என்பவரின் வீட்டில் தங்கியிருந்தார்கள் சிலர் சாத் இப்னு கைசமா வீட்டில் தங்கியிருந்தார்கள் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் முந்திய குற்றே வலுவானதாகும் அலி இப் அபு தாலிப் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலைவசம் கொடுத்து விட்டு சென்றவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கால்நடையாகவே மதினா புறப்பட்டார்கள் பின்பு குபா வந்தடைந்து நபி சொல்லாஹ் அலை வசல்லம் தங்கியிருந்த குல்சூம் இப்னு ஹத்மு வீட்டில் தங்கினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாது மகாத் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் குபாவில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்கள் தங்கியிருந்தார்கள் ஆதாரம் இப்னு அப்போது குபாவில் ஒரு பள்ளியை நிர்மாணித்து அதில் தொழவைத்தார்கள் ஐந்தாவது நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹுவின் உத்தரவு உறவே அங்கிருந்து புறப்பட்டார்கள் நபி அவர்களின் வாகனத்தில் அவர்களுக்கு பின்னால் அபு பக்ரது அல்லாஹ் அமர்ந்திருந்தார்கள் நபி சல்லா ஹலைவசல்லம் தான் வரும் செய்தியை தனது தாய் மாமன்களுக்கு அதாவது நஜ்ஜார் கிளையினருக்கு சொல்லி அனுப்பினார்கள் அவர்கள் நபி சொல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வாள்களை அணிந்து வந்தனர் அவர்கள் சூழ்ந்து செல்ல நபி சொல்லுள்ளாஹு அலைவசல்லம் மதினா நோக்கி பயணமானார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி குபாவில் கட்டப்பட்ட பள்ளிதான் நபித்துவத்திற்கு பிறகு இரையச்சத்துடன் கட்டப்பட்ட முதல் பள்ளியாகும் நபிசல்லாஹூ அலை வசல்லம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வசிக்கும் இடம் வந்தபோது ஜுமா தொழுகைக்கான நேரமும் ஆகிவிட்டதால் என்ற இடத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து நபி சொல்லுல்லாஹு அலைவசம் ஜுமா தொழுகை நடத்தினார்கள் அந்த இடத்தில் இன்று பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது மொத்தம் நூறு நபர்கள் நபி சொல்லுலாஹு அலைவசல்லாம் அவர்களுடன் தொழுதார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாது உல் மஹாத் மதினாவில் நபி அவர்கள் ஜும் அழுகிக்குப் பின் நபி சொல்லாஹ் அலைவசல்ல புறப்பட்டு மதினாவிற்குள் நுழைந்தார்கள் இதற்கு முன் எஸ்ரிப் என்று பெயர் கூறப்பட்டு வந்த அந்த நகரம் அன்றிலிருந்து மதினத்துர் ரசூல் இறை தூதரின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது இன்று அல் என்று கூறப்படுகிறது நபி சொல்லா அலைவசம் மதினாவிற்குள் நுழைந்த அந்த நாள் அந்த மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக இருந்தது மதினாவின் தெருக்களிலும் வீடுகளிலும் இறை புகழும் இறை துதியும் முழங்கப்பட்டன அன்சாரிகளின் சிறுமிகள் மிக ஆனந்தத்துடன் சில கவிகளை பாடி குதூலமடைந்தார்கள் நமக்கு முழு நிலா தோன்றியது அழைக்கும் போதெல்லாம் நாம் நன்றி செலுத்துவது கடமையாயிற்று எங்களுக்கு அனுப்பப்பட்டவரே பின்பற்ற தகுந்த மார்க்கத்தை தான் கொணர்ந்தீரே அன்சாரிகள் மிகுந்த செல்வச் செழிப்புடையவர்களாக இல்லை என்றாலும் நபி சொல்லாஹ் அவர்களின் மீது அவர்கள் வைத்திருந்த பிரியத்தினால் ஒவ்வொருவரும் நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் தங்கள் வீட்டில்தான் தங்க வேண்டும் என ஆசைப்பட்டார்கள்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 தற்போது நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களின் பள்ளிவாசல் அமைய பெற்றிருக்கும் இடத்தில் மண்டியிட்டுக் ஆனால் நபி சொல்லா அலைவசல்லம் அதிலிருந்து இறங்கவில்லை பின்பு சிறிது நேரத்தில் அந்த ஒட்டகம் எழுந்து சிறிது தூரம் சென்று திரும்பி பார்த்தது பின்பு முதலில் மண்டியிட்ட அதே இடத்தில் மீண்டும் வந்து மண்டியிட்டு அமர்ந்தது தங்கள் ஒட்டகத்திலிருந்து நபி அவர்கள் இறங்கினார்கள் மேலும் அந்த இடம் நபி அவர்களின் தாய்மாமன்களாகிய நஜ்ஜார் கிளையினருக்கு சொந்தமானதாகும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹா அவர்களின் தாய்மாமன்களின் வீட்டிலேயே தங்குவதற்கு அருள் புரிந்தான் ஒவ்வொருவரும் நபி அவர்களிடம் நீங்கள் எங்களது வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டிருக்கையில் அபு ஐயூப் அன்சாரி ரயாஹ் அனுகு அவர்கள் மட்டும் நபி அவர்களின் பயண சாமான்களை தங்களது வீட்டிற்குள் எடுத்து சென்று விட்டார்கள் இதை பார்த்த நபி அவர்கள் மனிதன் அவனது சாமான்களுடன் தானே இருக்க முடியும் என்று மற்றவர்களிடம் கூறினார்கள்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 நபி சரி எழுந்து சென்று படுக்கும் இடத்தை சரி செய்யுங்கள் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹுவே அல்லாஹுவின் தூதரே எல்லாம் தயார் அல்லாஹுவின் வரக்கத்துடன் அருள் நீங்கள் இருவரும் எழுந்து வாருங்கள் என்று அபு ஐயூப் ரதாஹு அனுபவர்கள் கூறினார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி சில நாட்களுக்கு பின் நபி சொல்லுல்லாஹ் அலைவசம் அவர்களின் மனைவி சவுதா அது அன்ஹா அவர்களும் இரு மகள்கள் உம்மு குல்தூம் மற்றும் உசாமா இம்னு ஜெயத் உம்மு ஐமன் ஆகியோர் மதினா வந்தார்கள் இவர்களுடன் அபுபக்ரின் மகனார் அப்துல்லா அபுபக்ரின் குடும்பத்தாரையும் அழைத்து வந்தார்கள் இவர்களில் ஆயிஷாவும் இருந்தார் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களின் இன்னொரு மகள் ஜைனவுடைய கணவர் அபுல் ஆஸ் ஹிஜ்ரா செல்ல சந்தர்ப்பம் அளிக்காததால் ஜைனப் ரோதயுல்லா ஹான்கா வர இயலவில்லை இவர்கள் பத்ரு போருக்கு பின் மதினா வந்தார்கள் ஆதாரம் ஜாது மகாத் ஆயிஷா ரோதியுல்லாஹ்ஹா கூறுகிறார்கள் நாங்கள் மதினா வந்தடைந்தோம் அப்போது மதினா அல்லாஹுவின் பூமியிலேயே நோய் மிகுந்ததாக இருந்தது மதினாவிற்கு அருகில் உள்ள புத்ஹான் என்ற ஓடையில் கலங்கிய நீர் ஓடிக்கொண்டிருந்தது மேலும் ஆய் சாவதை லாக் அன்கா அவர்கள் கூறுகிறார்கள்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 மஜின்னா என்னும் சுனையின் நீரை நான் அருந்துவேனா ஷாமா தஃபீல் என்னும் இரு மலைகள் எனக்கு தென்படுமா என்ற கவிதையை கூறுவார்கள் தொடர்ந்து ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் இச்செய்தியை கூறினேன் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் இறைவா ஷைபா இப்னு ரபியா உத்பா இப்னு ரபியா உமையா இப்னு கலப் ஆகியோர் எங்கள் நாட்டிலிருந்து எங்களை அப்புறப்படுத்தி இந்த நோய் பிரதேசத்திற்கு விரட்டியது போல்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 அல்லாஹுவின் அருளால் மதினாவின் தட்பவெப்ப நிலையினால் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த நபித்தோழர்கள் முற்றிலும் சுகமடைந்தார்கள் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதி அதாவது மக்கா வாழ்க்கை இத்துடன் முடிவடைந்தது இதைத் தொடர்ந்து நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்களின் மதினா வாழ்க்கையை சுருக்கமாக பார்ப்போம் அதற்கு அருள் புரிவானாக